வணக்கம் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபது நற்றினை பொது அறிவு நிகழ்ச்சிக்காக திருநின்றவ் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நான்காம் வகுப்பு மாணவன் டி சாய் சரவணன் நேற்றைய தின கேள்விக்கான பலுதலை காணலாம் ஒன்று இந்தியாவில் தாராளமயமாக்கல் தனியார் உலகமயமாக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இரண்டு நாடுகளின் செல்வம் என்று புத்தகத்தை எழுதியவர் ஆடம் ஸ்மித் மூன்று உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்கும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் எந்த துறையில் அதிக வருமானம் வருகிறது இரண்டு இயற்கையின் கொடை என்று அழைக்கப்படுவது எது மூன்று இந்தியாவின் வானவியல் அறிஞர் யார் இந்த கேள்விக்கான பதில்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்